அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அலமாரியில் இருந்த சிறிதளவு தொழில் கோதுமையை தவிர ஈரல் உடைய உயிரினம் உண்ணும் பொருள் எதுவும் என் வீட்டில் இருந்ததில்லை நான் நீண்ட காலம் வரை அதில் இருந்துதான் சாப்பிட்டேன் ஒருமுறை அதை அலர்ந்து பார்த்தேன் அது தீர்ந்து போய்விட்டது குஹாரி மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஏழு மூன்று